الحمد لله نحمده ونستغرينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور عفسنا ومن سيئات أعمالنا من جلده الله فلا مضل لا ومن يضلل فلا هادي لا ونشهد أن لا إله إلا الله وقفه لا شريك لا ونشهد أن سيدنا محمد عبد الله ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجعه النبيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن المتقين في جنات وغيون ودخلوها بسلام آمنين فَنَزَعْنَا مَا فِي صُدُورِهِمْ مِنْ غُلِّنْ يِخْوَانًا عَلَى سُرٍ مُتَقَابِلِينَ لَا يَنَسُّهُمْ فِيهَا نَسَبٌ وَمَادٌ من مِنْهَا بِمُخْرَجِينَ صلى الله عليه وسلم لن يتكلم يبقى يبقى يبقى يبقى يبقى يبقى الله تعالى عليه وسلم எழுநூத்தி ஐம்பதாவது வாரமாக கப்சேருடைய கடும் தயாரம் ஆரம்பிக்கப்படுகிறது சூரத்தில் ஹிஜில் என்ற அத்தியாயத்தில் நாற்பத்தி நாலு ஆயத்துகள் இதற்கு முன்னால் சொல்லப்பட்டுள்ளது சென்ற வாரம் நரகம் சம்பந்தமாக ஏழு கட்டுகள் அடுக்கடுக்காக இருக்கின்றன என்பது பற்றியுள்ள விளக்கம் சொல்லப்பட்டது ஒவ்வொரு தட்டிலும் எந்த மனிதர்கள் போடப்படுவார்கள் என்ற விபரமும் சொல்லப்படும் நெருப்பினால் உண்டாக்கப்பட்ட நரகத்தை போன்றே குளிர் நரகமும் உண்டு நரகத்தின் சில இடங்களிலே நெருப்பு மூலமாக வேதனை செய்யப்படுவதுடன் தேள் பாம்பு போன்ற கடுமையான விஷம் நிறைந்த ஜந்துக்களை கொண்டும் வேதனை செய்யப்படும் அவர்களுக்கு உணவும் கொடுக்கப்படும் ஆனால் அது முள் செடிகளாக இருக்கும் கற்றாழை போன்ற மனிதன் விழுங்க முடியாத விழுங்குவதற்கும் நினைத்து பார்க்க முடியாத பொருள் அவனுக்கு உணவாக தரப்படும் அது அவனுடைய தொண்டையிலே மாட்டிக்கொண்டு விக்கல் ஏற்படும் ஆனாலும் அவன் அதன் மூலமாக ஒரு நிறைவேற மாட்டான் பசி தீரா வளர அது பசியை அடக்காது என்றெல்லாம் சொல்லுகிறார் தண்ணீர் ஏற்பவர்கள் கொடுக்கப்படும் ஆனால் மிக கடினமாக சூடேற்றப்பட்ட நீர் தாகத்தின் காரணமாக அவன் குடிப்பான் ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய குடல்கள் எல்லாம் அருந்து வெளியே பின்பாகும் வெளியே வந்துவிடும் என்றெல்லாம் பல விளக்கங்கள் சொல்லப்பட்டன நரகத்தில் இருக்கக்கூடிய நெருப்பும் கூட மனிதர்களுடைய தலாதாரத்திற்கு தக்கவாறு என்னென்ன குற்றங்களை செய்தார்களோ அதற்கு தக்கவாறு அவர்களுக்கு அந்த நெருப்பினுடைய பகுதி அமைந்திருக்கும் சிலருக்கு அந்த நெருப்பு தரண்டை கால் வரைக்கும் இருக்கும் சிலருக்கு இடுப்பு வரைக்கும் அவர்களை மூடிக்கொண்டிருக்கும் சிலருக்கு அவர்களை தொண்டைக்குழி வரைக்கும் அது மூடிக்கொண்டிருக்கும் என்பதாகவும் நீச்சிலே சொல்லப்படுகின்றது அவரவருடைய பாவத்திற்கு தக்கவாறு அந்த நரக நெருப்பின் மூலமாகவும் தண்டனை தர கடுமையான வேதனை உள்ள ஒரு நரகம் அது மனிதர்களிலே மிக கொடியவர்கள் அதிலே போடப்படுவார்கள் ஏழு நலகங்களுடைய பெயர்களும் சென்றவாக சொல்லப்பட்டன ஜஹன்னம் என்பது மேல் இருக்கக்கூடிய தட்டு அதிலே குறைவான தண்டனை கொடுக்கப்படும் அதற்கு அடியில் இருக்கக்கூடிய தட்டு ஹாவியா என்பதாக சொல்லப்படும் அதில்தான் சைத்தானும் அவனை சார்ந்தவர்களும் தண்டிக்கப் அதே போன்ற பிராம் அபு ஜேலர் போன்றவர்கள் எல்லாம் அந்த கடைசி அடித்தட்டில்தான் போடப்படுவார்கள் என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது நரகத்திலே சில இடங்களிலே அதிகமான துர்நாற்றம் வீசும் எவ்வளவு பெரிய துர்நாற்றம் என்று சொன்னால் அந்த துர்நாற்றம் வீசக்கூடிய இடத்தில் அது நரகவாசிகளுடைய உடல் வெடித்து உடலில் இருந்து வெளியாகக்கூடிய சீழும் சலனுமாக அங்கே ஓடிக்கொண்டிருக்கும் அது கடுமையான நாற்றம் உள்ளதாக இருக்கும் அதிலிருந்து ஒரு வாளி நிறைய அந்த சீழ்சலத்தை எடுத்து இந்த பூமியிலே கொட்டினால் இந்த பூமி முழுவதும் நாற்றம் இருக்கும் பூமியிலே மற்ற பிராணிகள் உயிர் பிராணிகள் வசிக்க முடியாத அளவுக்கு கடுமையான ஆற்றம் ஒரே ஒரு வாழ் அங்கிருந்து இங்கே கொட்டப்பட்டார் அவ்வளவு கடுமையான நாற்றம் உள்ள கடுமையான நாற்றமும் சூடும் நிறைந்த ஒரு பகுதி உண்டு கடுமையான நாற்றமும் இருக்கும் சூடும் இருக்கும் அது இந்த உலகத்திலே யார் விபச்சாரம் செய்தார்களோ அவர்களுக்குரிய பகுதியாகும் விபச்சாரம் செய்தவர்கள் முஸ்லிம்களாக மௌமின்களாக இருந்தால் நோக்குக்கு முன்னால் உடனடியாக தௌப்பாச்சி தங்களை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் சுத்தப்படுத்தப்படாதவர்கள் சென்றால் அவர்களுக்கு அந்த இடம் வழங்கப்படும் என்பதால் சொல்லப்படும் சில நரகங்களை பற்றியுள்ள விளக்கங்கள் மிக நீண்டவையாக சொல்லப்பட்டிருக்கின்றன அதை சாதாரண மனிதர்கள் கேட்கும் பொழுது பயம் ஏற்பட வேண்டும் இந்த நரகத்தை பற்றி உள்ள விவரங்கள் எல்லாம் சொல்லிய பொழுது பல நாட்கள் அறிந்து கொண்டிருந்தார்கள் என்பதாக சொல்லப்படுகின்ற அந்த நரகத்திற்கு ஏழு வாசல்கள் உண்டு ஏழு கட்டுகள் உண்டு அந்த ஏழு கட்டுகளிலிருந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக பங்கிடப்பட்ட மனிதர்கள் இருக்கின்றார்கள் என்பதாக சொன்ன அந்த ஆயத்து இறக்கி வைக்கப்பட்டது இருந்த சல்மான தாயலான அவர்கள் இந்த ஆயத்தை கேட்டு பயத்தின் காரணமாக அவர்கள் நிலை தடுமாறி அவருடைய புத்தி பேதனித்து மதியின வெளியே போய்விட்டார்கள் எங்கு போனார்கள் தெரியாத நிலையிலேயே அவர்கள் ஊரை விட்டு போய்விட்டார்கள் மதியனா விட்டு வெளியே சென்று விட்டார்கள் மூன்று நாள் கழித்துத்தான் அவர்களுக்கு நினைவு வந்தது நாம் மதியனாவுக்கு வெளியே விட்டோம் என்பதால் விரக விரும்பி வந்தால் மூன்று நாட்களுக்கு பின்னால் ரசூலாய் சொல்லுள்ள அவரை கொண்டு வந்தார்கள் அப்பொழுது சல்மான் பாரிசி முதலாம் சாரியான கேட்டார்கள் யார தாங்கள் சொன்ன அந்த ஆயத்து அபுவாப் என்ற அந்த ஆயத்தை நான் கேட்ட பொழுது என்னுடைய இதயம் வெடித்து விடும்போல் வெடித்து விடக்கூடிய நிலையில் ஆகிவிட்டது இதை எப்படி என்னை போன்றவர்கள் தாங்க முடியும் என்பதாக அழுதார்கள் சஹாபி என்று சொல்லப்படும் பொழுது அவர்கள் எல்லாம் அல்லாஹாலாவின் மூலமாக அவர்கள் வாக்குறுதி அளிக்கப்பட்டவர்கள் அர்ஜுனாவதியும் அவர்களுக்கு மன்னிப்பு உண்டு மகத்தான் நட்பூரியும் உண்டு என்றெல்லாம் சஹாபாக்களுக்கு ஒட்டுமொத்தமாக சொல்லுகின்றனர் அல்லாஹ வாக்களித்த நற்செய்தி உண்டு என்று வாக்களித்த அந்த சகாபாக்கிய நிலையம் இப்படி பயந்த காரணத்தினால் அல்லாஹால அடுத்து ஒரு ஆயத்தேரடினால் அவர்களை போன்றவர்களுக்கு ஆதரவாக அடுத்து என்ன என்னத்தின் என்ற ஆயத்து சொல்லப்படுகின்றது இப்போது வாசித்த ஆரம்ப ஆய்வு முத்தப்பைகள் பயந்தவர்கள் சொர்க்கங்களிலே வீச்சிருப்பார்கள் நீர் சுனைகளிலே அவர்கள் தங்கி என்ற அந்த ஆயத்து சொல்லப்பட்டது தனியாக தொழுது கொண்டிருந்தார்கள் ஒரு பெண்மணி அந்த பக்கமாக வந்தார் அந்த பெண் ரசூன் வாய் சம்பவம் அவர்களுக்கு பின்னால் என்று தொழுதார் இது ஆறாம் காலகட்டத்தில் தொழுதார் ரசூர்லாய் செவம் அவர்கள் அந்த பெண் பின்னால் நிற்பதை நபி அவர்கள் அறியவில்லை ஒரு பெண் நிற்கின்றார் என்று தெரியவில்லை ஓதினார்கள் இந்த ஆயத்தை கேட்டவுடனே பின்னால் விட்டுக் அந்த பெண்மணி சப்தமிட்டு மயக்கமிட்டு மயக்கமிட்டு கீழே விழுந்து விட்டார் செவம் வாரே செல்லம் அவர்கள் திடீர் என்று சப்தம் கேட்டவுடனே சீக்கிரமாக கொள்கையை முடித்துக் கொண்டு பார்த்தார்கள் தெளித்தார்கள் அந்த பெண் எழுந்து உட்கார்ந்தார்கள் என்ன விஷயம் என்று கேட்டார்கள் சூர்லாய் செல்வம் செல்வம்லாம் நீங்கள் புரிந்து கொண்டிருக்கும் போது ஓதி நீர்களே அந்த ஆய்வு அல்லா தலா இறக்கி வைத்த வேதத்திலே உள்ள ஆயத்தா அல்லது நீங்களாக சொல்லுகிறீர்களா என்று கேட்டார் பெண்மணியே அல்லா இறக்கி வைத்த அவனுடைய வேதத்தில் உள்ள ஆயத்து தான் என்று சொன்ன பொழுது அந்த பெண்மணி சொன்னார் ஏழு வாசல்கள் இருந்துள்ளன என்று சொல்லுகிறீர்கள் அந்த ஆயத்திலே சொல்லப்படுகின்ற என்னுடைய ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு தட்டிலே போட்டு வேதனை செய்யப்படும் போல் தெரிகின்றதே என்பதாக அந்த பெண்மணி அழுதாய் செல்வாசம் சொன்னார்கள் ஒவ்வொரு சட்டத்திலும் தனித்தனியாக மனிதர்கள் போடப்படுவார்கள் அவர் அமலுக்கு தக்கவாறு அந்த தட்டுகளிலே போடப்பட்டு வேதனை செய்யப்படுவார்கள் என்பதாக ரசம் வாய் செல்ல விளக்கம் சொன்ன பெண்மணி என்ன நினைத்துக் கொண்டார் என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதரும் போடப்படக்கூடிய நேரத்தில் கூட்டம் தனித்தனியாக இருக்கின்றார்கள் என்று அர்த்தம் என்று சொன்னார் அந்த பெண்மணி அழுதார் சொன்னார் நான் ரொம்ப ஏழையான பெண்மணி என்னிடத்தில் தர்மம் செய்யக்கூடிய பொருள் அதிகமாக இல்லை ஆனால் என்னிடத்தில் ஏழு அடிமைகள் இருக்கின்றார்கள் அரசுலாம் அவர்களை நான் சாட்சியாக வைத்து அந்த ஏழு அடிமைகளையும் நான் உரிமை விட்டு விடுகின்றேன் ஏழு நரகங்களிலிருந்து எனக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்று அந்த பெண்மணி சொல்லி அந்த ஏழு அடிமைகளையும் நான் உம்பாவுக்காக வேண்டி உரிமை விட்டு விடுகின்றேன் என்பதாக சொன்னார் சொல்லி முடித்த அந்த பெண் மனிதனுக்கு நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள் அல்லாஹத்த ஏழு நரக வாசல்களையும் அந்த பெண்ணுக்கு ஹராமாக்கி விட்டான் சொர்க்க வாசல்களை அந்த பெண்ணுக்காக திறந்து விட்டான் என்று சொல்லிவிடுங்கள் என்று சொன்னதாக அறிவிக்கப்படுகிறது நரகம் என்று கேட்டவுடனேயே அது எப்படிப்பட்ட பயங்கரமான இடம் என்பதை கூட முழுமையாக தெரிந்து கொள்ளாத அந்த பெண்மணி நரகத்தை பற்றி கேட்டவுடனே பயந்து இந்த மாதிரியான ஒரு நிலை தனக்கு ஏற்படுத்திக் கொண்டாள் என்பது நமக்கெல்லாம் படிப்பனையாக இருக்கக்கூடிய தனக்கு மாறு செய்யக்கூடியவர்களை வம்பு செய்யக்கூடியவர்களை அல்லாவுக்கா அல்லாவுடைய சட்டங்களுக்கு முரண்டு செய்து மாற்றம் செய்யக்கூடியவர்களை கண்டிப்பாக போடுவார் என்பது குரானின் மூலமாக தெளிவுபடுத்தப்பட்ட விஷயம் சிலர் இந்த விஷயத்தை கொண்டு ஏமாந்துவிடக்கூடாது கருணையும் உள்ளவன் இரக்கம் உள்ளவன் என்பதாக அவனை அதே நேரத்தில் அவ்வளவு பெரிய இரக்கமும் கருமையும் உள்ள அல்லா இப்படி பயங்கரமான ஒரு தன்னுடைய அடியானுக்கு கொடுப்பானான் அவன்தானே இந்த மனிதனை படைத்தான் அவனால் படைக்கப்பட்டு மனிதனுக்கு சாதாரண ஒரு தண்டனை போதுமானதே எவ்வளவு கடுமையான தண்டனை தேவையா அப்படி செய்வானா என்றெல்லாம் சந்தேகம் கொள்ள வேண்டியதில்லை என்பதையும் பல சம்பவங்களின் மூலமாக நதீசர்களின் மூலமாக சொல்லிக்காட்டுகின்றனர் அதை நாம் கடைபிடிக்க வேண்டும் அதாவது நரகம் உண்டு தண்டனை உண்டு அந்த நரகத்தில் இல்லன தண்டனைகள் உண்டு என்பதாக சொல்லப்பட்டதை பயந்து நடக்க வேண்டும் பொதுவாக வணக்கம் செய்யக்கூடியவர்களிலே மனிதர்களிலே மூன்று விதமான நிலைமுறை அவர்கள் உண்டு முன்னாலும் சில நேரங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது ஒன்று சொர்க்கத்தை ஆசை வைத்து வணங்கக்கூடியவர்கள் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஆசை அதன் காரணமாக வணக்க வழிபாடுகளிலே நல்லவர்கள் செய்திலே ஈடுபடுவார்கள் இன்னொரு சாராண்டு பற்றியுள்ள ஆயத்துக்களையும் சொல்லுகின்றன என்னோட சாரா நரகத்தை பயந்து வணக்க வழிபாடுகளை செய்ய நரகத்திற்கு போக கூடாது என்று நரகம் சம்பந்தப்பட்டிபாடுகளில் ஈடுபடக்கூடியவர்கள் நல்ல வற்றி இவர்கள் ரெண்டு பேருமே மிக சிறப்பானவர்கள் என்பதாக சொல்ல முடியாது அல்லாக்காக கேட்டால் நீ சொர்க்கத்தை பயந்து சொர்க்கத்தை ஆசை வைத்து வணங்கினாய் எனக்கு வழிபட்டாய் என்னுடைய சூலுக்கு வழிபட்டாய் கட்டுப்பட்டாய் உனக்கு சொர்க்கம் உண்டு என்று சொல்லப்படும் சொற்கத்திற்கு சென்று விடு என்று சொல்லப்படும் நீ நரகத்தை அதாவது நரகத்திற்கு செல்லாமல் அவர் பாதுகாக்கப்படுவார் ஆனால் இந்த ரெண்டு மனிதர்களும் சிறப்பானவர்கள் அல்ல மூன்றாவது ஒருவர் இருக்கின்ற அவர்தான் சிறப்பானவர் சொர்க்கத்தை ஆட்சி வைக்கும் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு இருக்க மாட்டார் நரகத்தை பயங்கம் செய்ய மாட்டார் மாறாக சொர்க்கம் நரகம் எல்லாம் அவருடைய முன்னால் வராது அல்லாருடைய திரு பொருத்தம் நிறைய அவருடைய மனதிலே என்னுடைய ரப்பு எண்ணை பொருத்திக் வேண்டும் என்னுடைய ரப்பு எண்ணை பற்றி திருப்தி வேண்டும் என்னுடைய ரப்புடைய திருப்திக்காக நான் வணங்குகின்றேன் வழிபடுகின்றேன் செயலாற்றுகின்றேன் என்று செயல்களை செய்ய சாதாரணமாக நாம் அல்லாவுக்காக வேண்டி வேலையை செய்யுங்க ரகணத்தை பெறுவதற்காகவே அவருடைய பகுலை பெறுவதற்காக வேண்டி வணங்க வேண்டும் சொர்க்கத்தை ஆசை வைத்து வணங்கக்கூடியவர்கள் நரகத்தை பயந்து வணங்கக்கூடியவர்கள் அந்தந்த இடத்திற்கு செல்லுவார்கள் நரகத்தை விட்டு பாதுகாக்கப்படுவார்கள் சொர்க்கத்திற்கு செல்லுவார்கள் ஆனால் அல்லாமலே திருப்தியை பெறுவது என்பது பாரதூரமான ஒரு காரியம் அந்த நிலையிலே வணங்க வேண்டும் என்பதை குறிப்பிடுகின்றார் சென்றவாக சொல்லப்பட்டது ஏழு நரகங்கள் என்று சொல்லப்படும் பொழுது ஏழு என்ற எண்ணின் மூலமான பல படைப்புகளை எல்லாத்தால உண்டாக்கி இருக்கிற ஏழு வானங்கள் ஏழு பூமிகள் என்றெல்லாம் இருக்கின்றன மனிதனுக்கு வழிபடப்படக்கூடிய உறுப்புகள் மனிதன் அல்லாவே வணங்கி வழிபடக்கூடிய உறுப்புகள் ஏழு அவனுடைய செவி இரண்டாவது பார்வை கண் மூன்றாவது நாக்கு நான்காவது இரண்டு கைகள் ஐந்தாவது இரண்டு கால்கள் மதணஸ்தானம் ஏழாவது மயில் இந்த ஏழு உறுப்புகளை ஹராவினை ஈடுபடுத்துவதில்லை என்று ஒரு மனிதன் சபதம் செய்து சங்கட்பம் செய்து அந்த மனிதன் செயலாற்றினால் இந்த நரகத்தினுடைய ஏழு வாசல்களை மட்டும் அந்த மனிதன் பாதுகாக்கப்படுவார் என்பதாக ஞானவாளர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் இது காலம் செல்ல செல்ல பொதுவாக உலகத்திலே ஆசாபாசங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற இந்த உறுப்புகளை எல்லாம் ஹராமை மட்டும் பாவல்களை மட்டும் தப்பித்து வைத்துக் கொள்வது காப்பாற்றிக் கொள்வது என்பது சிரமமான காரியம் அந்த சிரமத்தோடு அதனை செய்யும் பொழுதுதான் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்பதாகவும் குறிப்பிடுகின்ற அல்லாஹா சொல்லக்கூடிய சட்டங்கள் மனிதனுக்கு செயல் கொடுத்துவதற்கு வெளித்தோற்றத்திலே பார்த்தால் அது சிரமமாக தெரியாது உண்மையிலேயே மனிதன் அதை செயல்படுத்தினால் எளிதாக கண்டுகொள்வார் அதிலே இன்பத்தையும் கண்டுகொள்ளக்கூடியவர்கள் தொழுகையிலே இன்பம் காணக்கூடியவர்கள் தொழுது கொண்டே இருக்கின்றனர் தொழானவர்கள் தொழுகைக்கு வர சொன்னால் அவர்களுக்கு அது பாரமாக தெரிகின்ற தண்டனை அதை நினைவு கூர்ந்து பார்த்த நாம் அந்த அளவுக்காக நாம் அமல் செய்ய வேண்டும் என்பதை இதன் மூலமாக குறிப்பிடுகின்றார் குறைந்த தண்டனை கொடுக்கப்படக்கூடிய ஒருவர் அபுதாலி சவல்லாடைய பெரிய தந்தை கடைசி வரைக்கும் அவர் தனிமா சொல்வதை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார் ரசூல்லாஹ் அவர் மறுத்துவிட்டார் கலினாவை மட்டும் சொல்லிவிடுங்கள் மீதியை நான் பார்த்துக் என்று சொன்னார்கள் செல்வாஸ்வரன் ஆனால் அவர் தன்னுடைய சுலம் போத்திரத்தை நினைவு போந்து பார்த்து களிமா ஏற்றுக்கொள்வதை களிமா சொல்லுவதை மறுத்து விட்டார் அல்லாஹினால் தடை செய்யப்படாத வரை உங்களுக்காக நான் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருப்பேன் என்றும் சூர்லா செல்வாசன் சொன்னார் பாவ மன்னிப்பு தேடினார்கள் அல்லாஹ் உத்தரவிட்டு விட்டார் அல்லாவை ஏற்றுக்கொள்ளாத காசுகளுக்காக வேண்டி மன்னிப்பு என்ன என்று சொன்னால் நெருப்பினால் நரக நெருப்பினால் செய்யப்பட்ட இரண்டு செருப்புகள் அவருடைய பாகத்திற்கு மட்டும் அது போடப்பட்டிருக்கும் மேல செருப்பு வர செருப்பு மாதிரி அதில் அவர் நிற்கப்பட்டு நிற்கக்கூடிய நெருப்பினுடைய விஷ்ணத்தின் காரணமாக அவருடைய தலையில் இருக்கக்கூடிய மூளை உருகி வழிந்து ஓடிக்கொண்டு ஓடிக்கொள்ள ரொம்ப குறைஞ்ச ஆள் கம்மியானது அதை விட கம்மியானது கிடையாது ஒருகவாசிகள் யாரும் குறைவான தண்டனை கொடுக்கப்பட்டிருந்ததோ அந்த மாதிரி மனிதன் சொல்ல பொதுவாக சொன்னி அதனின் ரொம்ப குறைவான தண்டனை கொடுக்கப்படக்கூடிய ஒரு மனிதரை கூப்பிட்டு அல்லாஹ் கேட்பாங்க இப்போ நீ இந்த நரகத்திலிருந்து விடுதலையாவதற்கு உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களையும் கொண்டு வந்து என்னிடத்தில் கொடுத்து நீ விடுதலையாக வேண்டும் என்று விரும்பினால் அப்படி செய்வாயா எல்லா பொருள் சொன்னமா இருந்துச்சு உலகத்துல எல்லா பொருள்களுக்கும் என்னங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் எல்லாத்தையும் கொடுத்த நரகத்திலிருந்து விடுதலை செய் என்று உனக்கு அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் செய்வாயா கண்டிப்பா செய்வேன் அதுதான் நீ உலகத்தை வாழ்ந்து பொழுது இதை விட ரொம்ப லேசான ஒரு விஷயத்தை நான் சொன்ன நீ கேட்க மாட்டேன் அதுதான் எனக்கு இறை என்று சொன்னேன் லாரி என்ற தனிமாவை சொல்லி என்னை உணங்கு என்றுதான் சொன்னேன் நீ கேட்கல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவேன் என்பதாக விதமான ஒவ்வொரு சார்க்கும் அவரவருடைய பாவங்களுக்கு தக்கவாட தண்டனைகள் தரப்படும் என்பதாக குறிப்பிடுகின்ற சொல்ல முத்தி அல்லாமல்யந்தவர்கள் நிச்சயமாக அல்லாமல் பயந்தவர்கள் அவர்கள் சொர்க்கங்களிலே விட்டிருப்பார்கள் என்பதால் சொர்க்கங்களிலே அவர்கள் விட்டிருப்பார்கள் நீர் துணைகளிலே அவர்கள் விட்டிருப்பார்கள் அதாவது சொர்க்கத்திலே அவர்களுக்கு நீர் துணைகள் இருக்கக்கூடிய பகுதியிலே அவர்களுடைய வாசஸ்தலம் அமைந்திருக்கும் என்பதாக இருக்குது அதுக்கு பின்னால் நீச்சல் உருவிக்கிறாங்க அதுக்கு பின்னால் அழகான தோட்டங்கள் அங்கே தயார் செய்யப்பட்டிருக்கின்றன பல்வேறு விதமான மலர்கள் அல்லது செடிகொடிகள் உள்ள தோட்டங்கள் இப்படி நாம் பார்க்கிறோம் சாதாரணமான உலகத்தில் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும் அற்புதமான ஒரு இடம் என்ன அருமையான பங்களா மாளிகை என்று சொல்லி அதை வியப்போடு ஆச்சரியத்தோடு நாம் பார்க்க முடியும் மனமெல்லாம் துளிர்ந்து விடுகின்றது பார்க்கும்பொழுது உலகத்திலேயே அண்ணா போய் பயந்து பாவங்களை விட்டு தவிர வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்டவர்கள் முத்தவர்கள் முத்தால் மட்டும் பரிசுத்தமாக இருந்தவர்கள் என்ற பொருள் எல்லாம் பயந்து பாவங்களை மட்டும் பரிசுத்தமாக இருந்தவர்களுக்கு சொர்க்கங்களிலே இடம் உண்டு அவர்கள் சொர்க்கங்களிலே இருப்பார்கள் சொர்க்களிலே இருப்ப ஒருத்தருக்கு பல சொர்க்க தரப்படுமா அப்படின்னு சந்தேகம் அப்படியும் இருக்கலாம் ஒருவர் கொஞ்ச நாளைக்கு ஒரு சொர்க்கத்திலே இன்னொரு சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் இல்லாமல் தலை கொடுப்பார் ஆனால் அதற்கழக்கம் சொல்லக்கூடிய உலகம் சொல்லுகின்றார்கள் சொர்க்கங்கள் என்பது எட்டு சொர்க்கம் அந்த எட்டு சொர்க்கத்திலே பல பகுதிகள் இருக்க பல ஆயிரக்கணக்கான பகுதிகள் இருக்கின்றன ஒரு சொம் என்பது கணித்து சொல்ல முடியாது மக்களம் சொல்லப்பட்ட ஒரு சொல்ல அந்த சொத்தை படைத்த நேரத்தில் எல்லாத்தால ஜிபிரித் அலி இஸ்லாம் அவர்களை அனுப்பி இதை போய் சுற்றி பார்த்து விட்டுவா என்று சொன்னார் திபிரியல் அலைச்சு இல்லாமல் என்று சொன்னால் இந்த ஒலியை விட அதிகமான வேகத்தில் போகக்கூடிய ஒளி ஒரு வினாடிக்கு மூன்று லட்சம் கிலோமீட்டர் போகும் ஒரு வினாடி கை சொடுக்கக்கூடிய நேரத்தில் மூன்று லட்சம் கிலோமீட்டர் போகும் விட வேகமாக பறக்கக்கூடியவர்கள் திபிரியல் அரை சொல்லுங்கள் வேகமாக அப்படின்னு சொன்னா எவ்வளவு வேதம் எல்லாம் கிடையாது பல நூற்றுக்கணக்கான மறைந்த வேதம் சரி அப்படி பறக்கக்கூடிய கூடிய காலத்திற்கு பிறகு திரும்பி வந்தார்கள் சொற்பத்தை நீ பார்த்தாயா என்பதால் சொன்னார்கள் பகுதியை மட்டும் பார்த்து வந்தேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா ஒரு சொர்க்கம் எவ்வளவு பெருசு அது கணக்குல போ கணக்குல சேர கணக்குல கணக்கு போட்டு முடிக்க முடியாது அதனால எட்டு சொர்க்கங்கள் அப்படின்னு சொன்னார் அல்லாஹால சொல்றான் அருசோதா சொர்க்கத்த ஒரு சொர்க்கத்தினுடைய அகலம் கவலம் அப்படின்னு கேட்டா வானங்கள் பூமியினுடைய அகலம் அப்படின்னு சொன்னா பொதுவாக சுருக்கமா சொல்றோம் வானங்கள் பூமி எல்லாருக்கும் சேர்த்து ஒரு நீளமா ஆக்கணும் அகலம் இருக்குது நீளம் அதிகமா இருக்கும் அகலம் கம்மியா இருக்கும் சட்டம் அகலம் இருக்கும் அது எவ்வளவு சொல்ல முடியாது அது அகலம் அப்படின்னு நீளம் அதனால சொர்க்கத்தினை அளவித்துக் கொள்ளவே முடியாது கண்டுகொள்ள சொர்க்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு சொர்க்கம் கொடுக்கப்படும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சொர்க்கம் அந்த சொர்க்கத்துல மாளிகை அது ஊற்றுகள் எல்லாமே இருக்கும் ஆறுகள் இருக்கும் எல்லாமே இருக்கும் அந்த சொர்க்கத்துக்கு பி ஜன்னாத்தின் பி ஜன்னாத்தின் சொர்க்கங்களிலே இருப்பார்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு உள்ளே பயந்து வாழ்ந்து பாவங்களை வாழ்ந்த அந்த மனிதருக்கு ஒரு சொர்க்கம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சொர்க்கும் சொர்க்கங்களிலே இருப்பார்கள் பல சொர்க்கங்கள் எல்லாருக்கும் பல சொர்க்கங்களிலே இருப்பார்கள் அப்படின்னு ஒரு சொர்க்கத்திலே எல்லாரும் சொன்னாங்க அப்படின்னு அர்த்தம் என்றும் சொல்லப்பட்டு இருக்கின்ற சரி அப்ப இப்படி வர்றது அடுத்த அடுத்த ஆயிரத்துல வரு அவர்கள் பேச ஒரு சொத்துல ஒரு பற்றோம் போட்டு பேசூ இவர் விரும்பினால் அவரை பார்க்க வேண்டும் என்று விரும்பினால் அவர் இங்கே வந்து விடுவார் அதாவது இவருடைய உறவினர்கள் இருப்பார்கள் மனைவியர்கள் இருப்பார்கள் மக்கள் இருப்பார்கள் இப்படி எல்லாம் அவரை சார்ந்தவர்கள் இருப்பார்கள் அவர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள் என்பதாகவும் அர்த்தம் செய்யப்பட்டிருக்க அதே மாதிரி மிகவும் நீர் ஊப்புகள் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சொற்கத்திலையும் நீர் ஊப்புகள் இருக்கும் அற்புதமான பூங்காக்கள் கட்டப்பட்டது பல இடங்கள்ல பல நாடுகள் இருப்பாங்க அதை வச்சு நம்ம கணக்கெல்லாம் போடக்கூடாது இப்படித்தான் இருக்கும் சொற்கள் ஏன்னா ஒரு மாடு மாறி இருக்கலாம் அப்படின்னு வச்சுக்கலாம் தவிர அங்க எப்படி இருக்கும் அப்படிங்கிற உண்மையான ஒரு நிறைய சூழ்நிலையை நாம் கண்டுகொள்ள முடியும் தயார் மாலா எந்த பார்க்களாலும் கேட்கப்பட்டிருக்காத கேட்டிடாத உள்ளத்திலும் கூட இருக்காகக்கியங்களை என்னுடைய நல்ல தயார் செய்து வைத்துள்ளேன் சொன்னாங்க இந்த ஆயத்தை ஓதிப்பாரு சரிதானா நான் சொல்றது சரிதானது இந்த ஆயத்தை ஓதிப்பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் எந்த ஆயத்து ம அடியாரிகளுக்காக என்னை நான் தயார் செய்து வைத்திருக்க கூடியதை அவர்களுக்கு அவர்கள் இந்த உலகத்தில் செய்ததற்கு பிரதிபலமாக நான் கொடுக்கக்கூடியதை நான் மறைத்து வைத்திருப்பதை எந்த கண்களும் அதனை சிந்தித்து பார்த்து கூட இருக்க முடியாது அவர்களுக்காக இருப்பதை மின் புறத்தியாக கண்கள் குளிர்ச்சி பாக்கியங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருப்பதை எந்த ஆன்மாவும் அறிந்து கொள்ள முடியாது என்றெல்லாம் தர சொல்வது சொர்க்கம் அவ்வளவு மிக அற்புதமானது நிரந்தரமானது மனிதன் அதற்குள்ளே சென்றால் திரும்ப வெளியேற மாட்டான் சொர்க்கத்திலே ஒரு சாட்டையுடைய அளவுக்கு இடம் கிடைப்பது ஒரு சாட்டை சாட்டை பெருசு இருக்கணும் ரெண்டு மூளை மூணு மூல இருக்கணும் ஒரு இருக்கும் அல்லது ரெண்டு மீட்டர் பெரிய சாட்டையா இடம் உண்டு என்று சொன்னால் சொர்க்கம் எப்படிப்பட்டது என்பதை வர்ணிக்கின்றார்கள் நிறைய அதிசல் இருக்கின்றனர் இந்நிலையில் ஒற்றை முத்து என்பதாக சொன்னாவே அது மிகப்பெரிய விலை மதிப்பு உள்ளது இங்கே கூட அவருடைய அந்த ஒரு முத்து அப்படிங்கிறது எவ்வளவு கேட்ட அவருடைய நீளம் அல்லது அகலம் வந்து சித்தூண மைல் அறுபது மைல் நூறு கிலோமீட்டர் ஒரு முத்து கையில் ஒரு முத்து அறுபது மாளிகை செய்யப்பட்டிருக்கும் அந்த மாளிகையில் அவர் குடியிருப்பார் அந்த மனிதர் ஒரு மூமி மனிதருக்குரிய மதிப்பு மரியாதை இருக்கின்றது மா அறியும் அந்த மனிதருக்கு மனிதர்கள் இருப்பார்கள் மாளிகையில இந்த பகுதி கடைசி பகுதியில ஒரு சாரா இருப்பார்கள் அந்த பகுதியில இருப்பார்கள் நாலு மூலையும் நாலு குடும்பத்தினர்கள் இருப்பார்கள் ஒருவர் இன்னொருவரை பார்த்துக் கொள்ள முடியாது அறுபது பேருக்கார்கள் பார்த்து கொள்ள முடியாது அவருக்கு இன்னொரு ஜன்னத்தான்பா அவருக்கு வெள்ளியினால் செய்யப்பட்ட இரண்டு சோலைகள் சொர்க்கத்திலே வழங்கப்படும் வெள்ளியினால் எல்லாமே வெள்ளியால் இருக்கக்கூடிய மாளிகை எல்லா பொருள்களும் வெள்ளியினால் செய்யப்பட்டு இருக்கும் எல்லா பொருள்களும் வெள்ளியினால் இருக்கும் அதுவும் ஒரு கொடுக்கப்படும் ரொம்ப வினா நான் தர இன்னும் ரெண்டு சொற்கும் ஒரு வழங்கப்படும் அது தங்கத்தினால் இருக்கும் ஆணியத்துக்குமா உமா பீகிமா அந்த ரெண்டு சொற்கே இருக்கக்கூடிய பாத்திரங்கள் மற்ற பொருட்கள் பெருமை என்ற திரையின் மூலமாக தன்னை மறைத்து வைத்திருப்பார் அது நீக்கப்படும் பொழுது அவர்கள் ரப்பை பார்த்துக் கொள்ளுவார்கள் என்பதாக குறிப்பிடுகின்ற இப்படி ஒரு மனிதருக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாரம் ஜிம்மாவுடைய நாளிலே அந்த சந்தையில எல்லா மனிதர்களும் சொர்க்கவாசிகளும் சந்தைக்கு வந்து சாமி ராஜ் ஒருத்தர அப்ப அபோ முறையெல்லாம் சவயது அவர்கள் சொன்னாங்க என்னையும் உங்களையும் சொர்க்கத்துடைய கடைத்திற்கு சந்திக்க வைப்பானாக சொர்க்கு சென்றால் அவனுடைய அமலுக்கு தக்கவாறு அந்த அந்த இடத்திலே தங்குவார்கள் பிறகு ஒவ்வொரு ஜும்மாவுடைய நாள் அவன் கரால் ஏழு நாள் இப்போ ஒரு கரர் துணியாவுடைய நாள்களை கவனிச்சு ஒருவருக்கு ஒருவர் சந்தித்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் தாப்பனார் இப்படி எல்லாம் பலவிதமான சந்திப்புகள் நடைபெறும் சில இடங்களிலே நூறினால் ஒளியினால் ஆக்கப்பட்ட மின்பர்கள் மேடைகள் வைக்கப்பட்டிருக்கும் அந்த மெம்பர்கள் வெளியினால் இருக்கும் முத்து வைரம் கோளம் போன்ற நவராத்தனங்களால் ஆராஜரிக்கப்பட்டிருக்கும் அங்கிருக்கக்கூடிய தரை அது கஸ்தூரியாக இருக்கும் கஸ்தூரி குங்குமம் போன்றவற்றினால் அதனுடைய தரை அமைந்திருக்கும் அவர்களுக்கு அந்த புத்த பெண்களிலே சிறப்பானவர்கள் அவர்களுக்கு அந்த குறிசி வழங்கப்படும் நாற்காலியில் அவர வைக்கக்கூடிய பாய்க்கும் அவர்களுக்கு கிடைக்கும் சொன்ன சொல்லுகின்றார்கள் நான் கேட்டேன் இதையெல்லாம் சொன்ன உடனே நான் கேட்டேன் வேறொரு ஹதீஷில எப்படி பார்க்க முடியும் எல்லாரும் ஒரே நேரத்துல பார்க்க முடியும் அப்படின்னு கேட்கிறார்கள் சொன்னார்கள் இந்த வானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அல்லது சந்திரனை உலகத்தில எல்லாமே பார்க்கிறார்கள் பார்க்கும் போது யாராவது சண்டை போட்டு எனக்கு இடம் அவங்க மேடையில தலைவர் இருக்கிறாரு யாராவது முக்கியமான அவர்கள் இருக்கிறாரு ரொம்ப தூரத்துல ஜனங்கள்லாம் முன்னாள் கொஞ்சம் தள்ளி பார்த்து நானும் கொஞ்சம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரி அல்லாவது அல்லாவை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தூரமா சந்திரனை சூரியனை நீங்கள் பார்ப்பதற்காக வேண்டிய சண்டையும் போடுவதில் சந்தேகம் எல்லாமே பார்க்கலாம் அவங்க இடத்திலிருந்து பார்க்கலாம் அல்லாத்தாலா பார்க்கலாம் என்று சொன்னாத்த சந்திப்பு ஏற்படக்கூடிய நேரத்தில் அதிகமாககத்திலே செய்த கல்பா அவ என்னை நீல்லாம் செய்தவாட்டுவார் சொல்லிக் காட்டுவது என்பது அல்லாஹால மனிதனுக்கு அந்த மனிதனை பெருமைப்படுத்துகின்றான் என்றார் அவருக்கு சொர்க்கங்களிலே மிக சிறந்த பாக்கியத்தை தருகின்றான் என்பதாக சொல்ல நீ உலகத்திலே என்னை இன்னெந்த நேரங்களிலே திக்ரு செய்ததின் காரணமாக நீ உன்னுடைய வணக்க வழிபாடுகளில் திக்ரு என்பது மிக முக்கியமான அல்லாவை நினைவு கூறுதல் அப்படிங்க அதை மட்டும்தான் அல்லாஹால சொல்லும் பொழுது அதிகமாக திக்ரு செய்யுங்கள் என்பதா சொல்லுவாள் அதிகமாக திக்கிற செய்யுங்கள் என்பதாக அதிகமாக செய்யுங்கள் அதிகமாக சொல்லுங்கள் அதிகமாக முன் நோயுங்கள் அதிகமாக அதிகமாக அதி செய்யுங்கள் அப்படின்னா சொல்லல அதிகமான அன்மைகளை செய்யுங்கள் அதிகமாக திக்கிற செய்யுங்கள் திக்ரு என்று வரக்கூடிய இடங்களில் எல்லாம் கசீர் என்று ஒரு வார்த்தை அதிகமாக அதிகமாக யாரு நிலை கூட்டம் வரும் மழை பொழியும் அது மனம் உள்ளதாக இருக்கும் வாசனை இவர்கள் சொர்க்கத்தில் இருக்கின்ற அதுவே வாசனை தான் அருமையான நுகர்ந்திருக்க முடியாது ஆனா இந்த மழை பெய்யும் போது ஒரு வாசனை அந்த வாசனை ரொம்ப அற்புதம் எல்லா ரொம்ப மனம் உள்ளதா அந்த வாசனை பெற்றுக் கொண்டிருக்கவே மாட்டாருன்னா தூமோ இராம அடத்துல மின்தராம சரி இங்கிருந்து நீங்கள் உங்களுடைய இடத்திற்கு செல்லுங்கள் உங்களுக்காகவே நான் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அற்புதங்கள் அதை நீங்கள் அனுபவியுங்கள் என்று சொல்லப்படும் நீங்கள் எதை விரும்புகின்ற எடுத்துக் கொள்ளுங்கள் நாங்கள் அதை சூழ்ந்து கொண்டு இருப்பார்கள் எந்த கண்களும் பார்த்திருக்க முடியாது காடுகளால் கேட்டிருக்க முடியாது மனதினால் சிந்தித்து கூட பார்த்திருக்க முடியாது அப்படிப்பட்ட அற்புதமான காட்சி அங்கே இருக்கும் என்று ஒரு நீண்ட அதிசை அபோரையர்கள் எல்லாம் சொல்லிக்காட்டுகிறார்கள் சொர்க்கத்திலே இப்படி எல்லாம் இருக்கும் இதை ஆசை வைத்தாவது வழங்க வேண்டும் என்பதற்கு நூறு தரஜாக்கள் சொல்லப்பட்டிருக்கு சொர்க்கத்திலே நூறு படித்தரங்கள் உண்டு இன்னொரு அறிவிப்பின்படி புறாண்கள் இருக்கணும் அத்தனை படித்தரங்கள் உண்டு ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட படித்தரங்கள் ஒரு படித்தரம் ஒரு தரோர் முதல் மாடி ரெண்டாவது இந்த படிக்கிறாங்க முதல் படி ரெண்டாவது ஆனா அங்க சொர்க்கத்திலே ஒரு தர ஒரு படிப்பு இன்னொரு படித்தனத்திற்கும் உயரங்களும் கேட்டால் ஆண்டுகளுடைய தூரம் சொல்லப்பட்டது ஒளியாண்டுகள் வானத்திற்கு பூமிக்கும் எவ்வளவு தூரம் இருக்கும் அவ்வளவு தூரம் தரஞ்சாத்திய ஒளி தூரம் சொல்லுவோம் ஐநூறு ஆண்டுகள் ஒளி தூரம் எட்டுங்களும் உயர் சொர்க்கம் அருபா அதில் தான் சொர்க்கத்திலேயான நாலு ஆறுகளும் அங்கிருந்துதான் உற்பத்தியாகி ஓடி வருகின்றன நீராறு வாலாறு தேனாறு மதுவார்கள் நாலு ஆறுகள் புறாத காலத்தில அதை பதிவு செய்திருக்கின்றன சொல்லி வருகின்றனர் நாலு ஆறுகள் சொர்க்கத்தில் சொர்க்கத்தில் ஆறு எல்லாம் தேவை இல்லை அப்படிலாம் கிடையாது அப்படின்னு ஒரு சொன்னா காபிராயிருக்கும் ஏன்னா சொற்க அண்ணா புறாங்க சொல்றாரு அதனால கெட்டு போகாத கால இனிமையான நீர் ஆறு கெட்டு போகாத பால் ஆறு மயக்கம் தராத மதுவாறு அப்புறம் வந்து கெட்டு போகாத தேனாறு தேன் இங்க உள்ள தேன் கொஞ்ச நாள் வச்சாங்கன்னா கை பட்டா கெட்டு போயிடும் சனிச்சு போயிடும் வேர் பொருள் கலந்தா கெட்டு உற்பத்திகள் கேட்டா அந்த சொல்றதுல தான் சிறுதோசவர் சொல்றத்தை உற்பத்தியாகி ஓடி வரும் பிறகு சொன்னாங்க அப்படின்னு மட்டும் கேட்காதீங்க ஜனத்தில் திருதோசை நான் கேட்க போயிருந்தது ஒரு வார்த்தை கூட சொல்றதுல அல்லா நல்லா ரொம்ப விசாலமான தயாரமான அவங்க கேட்டதை கொடுக்கணும் கேட்டுக்கிட்டே இருந்தா பல ஒரு விஷயம் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி அமல் செஞ்சவங்க ரெண்டு மனிதர்கள் சொந்தத்துக்கு போனாங்க நடக்கக்கூடிய விஷயத்தே சுல்லா சிலாசம் சொல்லி காட்டுறாங்க ரெண்டு பேரை போனாங்க ஒரே மாதிரி அமல் செய்தவங்க ஒருத்தருக்கு உயர்ந்த தரஞ்சா கொடுத்தா சொர்க்கத்தை கொடுத்தான் இன்னொருத்தருக்கு சொர்க்கத்துல ஒரு இடத்த கொடுத்தான் அவரு கேட்டாரு சாதாரண இடத்துல உட்கார்ந்து போனவர் கேட்டாரு யாரெல்லாம் நாங்க ரெண்டு பேரும் ஒரே நாட்டான அமர் செஞ்சோம் ஒரே இடத்துல தானே இருந்தோம் அவருக்கு மட்டும் நீ உயர்ந்த இடத்த கொடுத்திருக்கு சொந்த நீங்க ரெண்டு பேரும் கேட்டதை கொடுத்தாப்பா நீங்க ரெண்டு பேரும் என்ன கேட்டீங்க அதான் நீ சொற்கள் வேணாம் கேட்டா சொர்க்கம் அவர் சொர்க்கத்துல உயர்ந்த வேணாம் வேணும்னு கேட்டால் கொடுத்துருக்கோம் பாக்கியும் கேள்ார்கள் சித்தியம் இருக்கு நான் வரதேசி நான் போய் இருக்க முடியும் பெரிய பாதி அப்படின்னு அது சந்தேகம் இல்லை ஆனா கேட்கற நேரத்தில் அல்லாஹால கேட்கும் எவ்வளவு தாராளமாக கேட்கிறீங்களோ காரணம் அல்லாஹால என்பதால் சொல்லப்பட்ட என்னாலும் யார் பக்கத்திலே நுழைந்து கொள்கின்றாரோ அவர் முழுமையாக அல்லாவுடைய பாக்கியத்தை பெற்றவராக அவர் எப்பொழுதுமே ஆதரவு எழுத்த மாட்டார் அவருக்கு வேண்டும் கிடைக்கும் கிடையாது ஒரே மாதிரி இருப்பார்கள் சொந்த நிறைய ஏராளமான சொல்லப்பட்டிருக்கின்றனர் முதலாவதாக செல்லக்கூடியவர்கள் அடுத்து செல்லக்கூடியவர்கள் அடுத்து செல்லக்கூடியவர்கள் என்று வரிசீ கிரணமாக செல்லக்கூடிய சூழ்நிலை அல்லா தலாவை முதன் முதலாக தடவை திறக்கப்பட்டு உள்ளே நுழையக்கூடியவர்கள் சூழ்நாய் அல்லாஜர் செல்ல நபிமார்கள் அதற்கு பின்னால் நபிமார்களும் போவார்கள் அதுக்கு பின்னால் மனிதர்கள் மனிதர்களே சகாபாட்ட முதலாவதாக போவார்கள் அவர்களிலும் தரவாரியாக இருக்கின்றது அதுல தமிழ் பெற்ற சித்தியப் பொஞ்சல்லாவதாக ஆகும் அவர்கள் எல்லா அறிவாளர்களுக்கும் அடுத்ததாக மனிதர்களிலே உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள் முதல் தரணும் அவங்க முதல்ல போவார் அவங்களுடைய சம்பவம் நிறைய சொல்லப்பட்ட பின்னாலே பின்னால் ஆயத்தில் இல்லாத விளக்கம் வரும் இப்ப சொல்ல இன்னும் அவங்க திருமணத்தின் எதுக்கும் ஜனத்தும் அதாவது லயலத்தில் சொர்க்கத்திலே முதன் முதலாக நுழையக்கூடிய கூட்டத்தினர் பௌர்ணியை போன்று பதினாலாம் பக்கத்தின் நிலவை போன்று பிரகாசம் உள்ளவர்களாக இருப்பது இரண்டாவது நிலையிலே நுழையக்கூடியவர்கள் வானத்திலே மிக பிரகாசமாக இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை போன்றிருப்பார்கள் அதற்கு பின்னால் நுழையக்கூடியவர்கள் அதைவிட குறைவாக ஒளி உள்ளவர்களாக இப்ப அடுத்தடுத்து நுழையக்கூடியவர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஒளி குறைவானவர்களாக இருப்பார்கள் எப்படி இருந்தாலும் எல்லோருக்கும் ஒளி உண்டு எல்லாருக்கும் அந்த உண்டு நுழையக்கூடியவர்கள் எல்லோரும் ஒரே மாதிரி உள்ளம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இப்ப நம்ம பேர் இருக்கிறோம் எல்லாருடைய மனமும் ஒரே மாதிரி இருக்காது எல்லாருடைய குணமும் ஒரே மாதிரி இருக்காது நூறு பேர் இருந்தா நூறு விதமான குணங்கள் நூறு விதமான மனங்கள் உள்ளங்கள் திருப்ப அங்கே அங்கு சொர்க்கவாசில அப்படி இருக்காது ஒருத்தருடைய உள்ளம் எப்படி இருக்கின்றதோ அதே மாதிரி சொர்க்குல எல்லாருடைய மனிதர்களுடைய பெண்கள் ஆண்கள் யாராலும் ஒரே மாதிரி எண்ணங்கள் ஒரே மாதிரி குணமுடையவர்களாக இருப்பார்கள் அவர்கள் ஒவ்வொருவர்களுக்கும் பிரத்யேகமாக இரண்டு விசேஷமான இரண்டு மனைவியர்கள் கொடுக்கப்படுவார்கள் சோழ்களில் இருந்து உள்ளது அவர்களை பற்றி வர்ணிக்கின்றார்கள் அவர்கள் எலும்பு சதை ஆகியவற்றிற்கு வெளியிலிருந்து அவர்களுடையிலவார்கள் அவர்கள் மட்டுமல்ல அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய எல்லா பொருள்களும் தஸ்மீர் செய்யும் அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய செருப்பும் கூட தஸ்மீர் செய்யும் எப்படின்னு தெரியாது செய்யும் அவர்கள் நோய்வாய்ப்பரமாட்டார்கள் அவர்கள் சிறுநீர் கழிக்க மாட்டார்கள் சிறுநீர் மலம் ஜலம் அல்லது வந்து எச்சில் அது எதுவுமே எதுவுமே எதுவுமே வராது எல்லாம் வரக்கூடிய அளவுக்கு மாவட்ட உலகத்தில் படைத்திருக்கிறான் சொர்க்கத்திலே கொண்டு போய் வைக்கமே இல்லாத அவர்கள் தலை செய்யக்கூடிய சீப்பு இருக்கின்றது அதுவும் தங்கத்தினால் இருக்கும் அவர்கள் புகை குடிப்பார்கள் பெண்கள் குளித்த பின்னால தலையுடைய காயலுக்காக வேண்டி ஒரு சட்டியில நெருப்பு போட்டு இந்த காலத்துல நெருப்பு போட்டு அதுல சாம்பராயம் போட்டு அந்த நெருப்பு அந்த கரண்டிய வச்சு அதுக்கு மேல ஒரு கூடையை கமிட்டி அந்த கூடைக்கு மேல அந்த புகைபலம் அதுல தலையை வச்சுட்டு கொடுத்துருப்போம் நேரம் பார்த்திருப்போம் வீட்டுகள் அந்த காலத்துல இப்ப இல்ல அதுவும் விதமான திரவியின் மூலமாக விலை உயர்ந்தது அது மாதிரி உள்ள வாசனை திரவியங்களைக் கொண்டு அவர்களுடைய அந்த புகை மூட்டம் இருக்கும் அவர்கள் தெளிக்கப்படக்கூடியது கஸ்தூரியான இருக்கும் அதாவது கஸ்தூரிவர்களாக இருப்பார்கள் வடிவத்திலே உயரம் உள்ளவர்களாக இருப்பார்கள் ஒருத்தர் குள்ளமா ஒருத்தர் நெட்டையா அப்படின்னா இருக்க அஞ்சரை அடி ஆறு அடி நாலு அடி மூன்று அடி எல்லா இருக்கு வளர்ச்சியா சப்பல இருந்தாங்களா அவரு தெரியும் ஒரு தலை அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படி இல்ல அங்க சப்பல இருந்தாலும் மாதிரி மேல அறுபது நூறு அடி உயரம் பெருசா இருக்கணும் என்பதாக சொல்லப்பட்டிருக்க என்ன சொர்க்கத்திலே இருப்பார்கள் அப்படிங்கிறதுக்கு நூற்றுக்கணக்கான அதிர்சுல்லாம் சொற்களுக்கு இனிமையான வாழ்க்கை உண்டு வழிபாடுகளை செய்து வாழக்கூடிய பிறகு அல்லா தால சொல்லுவாபி அந்த ஆயத்துனா அடுத்த பகுதி ஒரு ஆயத்துல அடுத்த பகுதி சொர்க்கத்திலே நீங்கள் நுழையுங்கள் சலாமுடன் சாந்தியுடன் நுழையுங்கள் அச்சமற்றவர்களான வரையுங்கள் இன்ஷால்லா அடுத்த வாரம் சம்பந்தம் அடுத்த வாரம் நம்ம பயன் இல்லை அடுத்த வாரம் கட்சி இல்லை அடுத்த வாரம் இன்ஷால்லா அது சம்பந்தம் விளக்கங்கள் சொல்லலாம் வரான் அந்த வரையிலும்